ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஓல்டா இத்தாலிய இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்தியாவின் ஆன்மீகவாதி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு மா சிங்காரவேலர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு வ ஐ சுப்பிரமணியம் மொழியியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டோனி மோரிசன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மார்டின் லூதர் ஜெர்மன் சமய சீர்திருத்தவாதி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மைக்கேல் ஆஞ்சலோ இத்தாலிய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் ஓப்பன்ஹெய்மர் அணுகுண்டை கண்டுபிடித்தவர் இந்நாளின் சிறப்புகள் காம்பியா விடுதலைனால் நாள் இன்று